வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி மூன்றாவது செய்தி சேவை பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் கமல் ரஜினி போன்ற நடிகர்களின் அரசியல் பயணம் உத்வேகம் அடைந்துள்ள நிலையில் மக்கள் இவர்கள் இருவரையும் நம்ப கூடாது என்று நடிகர் சத்யராஜ் பேசியிருப்பது பரபரப்பாகி உள்ளது இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வியறிவை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் நிலோபர் கபில் வலியுறுத்தினார் ஆந்திரா கர்நாடகா ஒடிசா மாநிலங்களிலிருந்து தினமும் சராசரியாக நூறு டன் நெல் ரயில்கள் மூலம் கொண்டுவரப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் நெல் விலை போகாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறிவியல் பூர்வமாக மனித உடல் அடிப்படையாக கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் கட்டியது சிதம்பரம் நடராஜர் கோயில் என்று நாட்டியாஞ்சலி நிறைவு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்தார் பெண்கள் யோகா பயிற்சி செய்தால் சுகப்பிரசவம் நடக்கும் என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற யோகா பாட்டி நானம்மல் கூறினார் மேலாண்மை வாரியத்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதாக முதலமைச்சர் சித்தராமையா கூறியது கண்டிக்கத்தக்கது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டையில் கோயில் யானை ஒன்று மவுத்தார்கன் வாசிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி நடைபெறுகிறது நேற்று தொகுதிகளுக்கு இங்கு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது மார்ச் மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை கர்நாடகாவில் பெண்களுக்கு தொடக்க கல்வி முதல் முதுகலை படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது பள்ளி நிர்வாகத்தின் கவன குறைவால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போன 15 மாணவர்களுக்கு ரூபாய் முப்பது லட்சம் இழப்பீடு வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானியும் பிரதமர் மோடியும் விரிவான ஆலோசனை நடத்தினர் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஈரானில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்ட பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் பில்கேட்ஸ் அறக்கட்டளை வழங்கும் கல்வி உதவித்தொகையை பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் சீனாவில் உள்ள ஹார்பின் நகரில் ஐஸ்கட்டு திருவிழாவிற்காக உருவாக்கப்பட்டுள்ள பூங்காவில் உலக புகழ்பெற்ற கட்டிடங்கள் மாளிகைகள் விலங்குகள் என பனிக்கட்டிகளில் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட சிற்பங்கள் காண்போரை பிரமிக்க வைக்கிறது பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படும் பி எஃப் தொகையை இருபத்தைந்து சதவிகிதம் உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அடுத்த ஆண்டுக்குள் ஐந்து கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கான மத்திய இணையமைச்சர் கல்ராஜ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் நேஷனல் வங்கி நீரவ் மோடிக்கு அளித்த உறுதியளிப்பு கடிதத்தால் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா தெரிவித்துள்ளது ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் ஒருமுறை ஒரு வங்கி ஊழியர் மோசடியில் ஈடுபடுகிறார் அல்லது பிடிபட்டு தண்டிக்கப்படுகிறார் என்று ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்ற முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது கத்தார் ஒபன் டென்னிஸ் தொடரில் கெவிடாவோ டென்மார்க்கின் கரோலின் வோஸ்னி அக்கியை இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்த இறுதிப் போட்டியில் கேப்ரின் முகூருசாவை எதிர்கொள்கிறார் கோவையில் நடைபெற்ற ஹீரோ ஐ லீக் இரண்டாயிரத்தி கால்பந்து போட்டியில் கோவா சற்றில் பிரதர்ஸ் புட்பால் கிளப் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சென்னை சிட்டி ஃபுட்பால் கிளப் அணி வென்றது தென்கொரியாவின் பியாங்காங் நகரில் நடைபெற்று வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதுக்கம் என்று நார்வே வீராங்கனைத்தார் வெங்கடேஷ் இயக்கத்தில் சரத்குமார் நடித்து வரும் படம் பாம்பன் இந்த படத்தில் அவரது மகளான வரலட்சுமி சரத்குமாரும் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் பொன்றாம் இயக்கத்தில் சிவகார்த்திகையை நடிக்கும் சீமராஜா என்ற திரைப்படம் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு வெளியிடப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது நடிகை ஸ்ரீதேவின் வாழ்க்கை வரலாறு ஆவணப்படமாக தமிழ் ஹிந்தி தெலுங்கு மொழிகளில் தயாராகிறது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்